அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் மூன்றாவது அத்தியாயம் நிறைவு பகுதி ஸ்ரீமுஷ்ணம் சிதம்பரத்திற்கு அருகிலுள்ள ஸ்ரீமுஷ்ணம் வைணவர்களுக்கும் மதுவர்களுக்கும் மிகவும் முக்கியமான க்ஷேத்திரம் அங்கு மிகவும் பிரசித்தி பெற்ற வராகமூர்த்தி கோவில் உண்டு அந்த கோவிலின் புஷ்கரணி மிகவும் புனிதமானது அந்த ஊரிலிருந்து தப்போவனத்திற்கு வந்த பக்தர் ஒருவர் சித்ரா பௌர்ணமி நன்னாளன்று சுவாமிகள் அவருடன் கூடவே அந்த புஷ்கரணியில் ஸ்நானம் செய்ய சொன்னதாகவும் அவர் மூழ்கி எழுந்தவுடன் பல சித்த புருஷர்களின் தரிசனம் குருவின் அருளால் தமக்கு கிடைத்ததென்றும் மிக்க நன்றியுடன் உணர்ச்சி வசப்பட்டு நமது குருநாதர் அத்தகைய அற்புத திருவிளையாடல் புரிந்த முக்கிய ஸ்தரங்களில் ஸ்ரீமுஷ்ணம் ஒன்றாகும் கன்னிசாமி செட்டியார் என்ற தனிகர் சுவாமிகளுக்கு ஒரு கட்டிடம் கட்டித்தந்தார் ராமசாமி செட்டியார் என்பவர் அவருக்கு போட்டியாக ஆட்டோரத்தில் வேறொரு வீடு கட்டினார் சுவாமிகள் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு மற்றொரு ஊருக்கு சென்று விட்டார் அவதுதான் அவருடைய பழக்கம் அவரே இதை மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார் பட்சி வேண்டுமானால் கூடு கட்டி குஞ்சுகளை உண்டு பண்ணும் மீண்டும் குஞ்சுகளை துரத்தி வானத்தில் பறந்து செல்வதும் எங்கேயாவது தங்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் ஏதாவது ஒரு மரத்தில் தங்குவதும் பழக்கம் தான் பறந்த பாதையில் சுவடிகள் ஏதும் ஏற்படாமல் ஆகாயத்தில் பறக்கும் பறவையைப் போன்று சுதந்திரமாக திரியும் பரமஹம்ச பரிவிராஜகர் அல்லவா அவர் ஸ்ரீமுஷ்ணத்தில் பாலு என்ற பக்தர் நாதஸ்வர வித்வான் அவர் சுவாமிகளை தரிசிக்க வரும்போது குருநாதர் அவரிடம் மிகவும் அன்புடனும் ஆதரவுடனும் பேசுவார் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள ஒரு சிவன் கோவிலை பற்றியும் சுவாமிகள் நினைவு கூறுவதுண்டு அங்கு கார்த்திகை தீபத்தொன்று முருகன் கோவிலில் லட்ச தீபம் போடுவது வழக்கம் மயில் வாகனம் விசேஷம் ஒரு பக்கம் ஈஸ்வரன் ஒரு பக்கம் விஷ்ணு என்பார் ஆட்டையாம்பட்டி சுவாமிகள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் வருடம் சித்தலிங்கம் மடத்தை விட்டு சித்தம்போக்கு சிவன் போக்கு என்ற நிலையில் திருச்செங்கோடு பவானி கொடுமுடி கரூர் போன்ற பல இடங்களுக்கெல்லாம் சென்றார் போலும் கொல்லிமலை சேந்தமங்கலம் திருச்செங்கோட்டை அடுத்த சன்னியாசி காடு முதலிய இடங்களிலும் சில சில தினங்கள் தங்கியிருந்து ஒரு நாள் சேலம் நோக்கி நடந்து சென்றிருக்கிறார் வழியில் திருச்செங்கோட்டிலிருந்து சுமார் பதினான்கு மைல் தூரத்தில் ஆட்டியாம்பட்டி என்ற கிராமம் இருக்கிறது அங்கு வன்னிய குலத்தவர்களும் கை நெசவு தொழிலையே நம்பி வாழும் செங்குந்த முதலியார் எனத்தவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொலை கூப்பு நடப்பதுண்டு அக்காலத்தில்தான் ஞானானந்தர் அந்த ஊர் வழியாக செல்ல நேரிட்டது எந்த காரணத்தினாலும் அந்த ஊர் பாகியம் பெற்றுவிட்டது அந்த கிராமத்தில் விஷயஞானம் உள்ளவர் யார் என்று விசாரித்து சுவாமிகள் வேலநத்தம் கைகோள தெரு மாரியப்ப முதலியார் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார் அவர் கல்வி கேள்விகளில் சிறந்தவர் சைவானுஷ்டானமான நியமமுடையவர் அத்தியாத்ம சாஸ்திர ஆராய்ச்சியாளர் துறவிகளிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்ட பண்பாளர் அவர் சுவாமிகளை வரவேற்று அவரை ஆழம் காண முடியாத பெரிய ஞானக்கடல் என்று உணர்ந்து அவரது தெய்வீக தன்மையை புரிந்து கொண்டு அவரை விட்டு பிரிய மனமின்றி குருநாதர் அங்கேயே தங்குவதற்கும் பிக்ஷைக்கும் தகுந்தை ஏற்பாடுகள் செய்தார் சுவாமிகளும் மாரியப்ப முதலியார் பிராமணத்மரான பிராமண உத்தமரான வெங்கட்ராமையர் மற்றும் சில பக்தர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தத்துவ சாஸ்திர நுட்பங்களையும் சைவ வைணவாதி சமயங்களின் சமரச ஒழுக்கங்களையும் தெளிவாக போதித்து வந்தார் வேலநத்தம் ஊரில் ஆடு மாடுகள் அடைக்கும் ஒரு சிதிலமான பவுண்டு உத்தியோகத்தில் இல்லாதது இருந்தது அதன் பக்கத்தில் ஒரு கற்பாறை ஒரு கிடங்கு குகை போல தோற்றம் நெசவாள கிராமம் ஆகையால் பாவடியும் இதன் முன் பறந்து கிடந்தது பல நாட்கள் ச சுவாமிகள் இந்த பாறைக்குள் சென்று அமைதியாக தியானத்தில் இருப்பது வழக்கம் காலை ஆறு மணிக்கு முன்னதாக சுமார் ஒரு மைல் தூரத்தில் சின்ன கவுண்டர் நிலத்தில் இறங்கி கிணற்றில் இறங்கி நீராடி வருவாராம் அப்போதெல்லாம் நம் சுவாமிகள் ஜடாமுடியுடன் விளங்கியிருக்கிறார் கிணற்றுக்குள் இறங்கி குளிக்கும்போது தண்ணீர் பரப்பு முழுவதும் ஜடைகள் பரவி தண்ணீரே தெரியாமல் மறைக்குமாம் ஜடைகளும் அவருடைய உயரத்தை விட அதிகமாக இருக்கும் இருக்குமாம் அவை கீழே புரளாமல் உடன் செல்லும் வாலிபர்கள் ஆளுக்கு இரண்டு மூன்று ஜடைகளாக கைகளில் ஈந்து கொண்டு உடன் நடந்து வருவார்களாம் சில சமயங்களில் சுவாமிகளே ஜடைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மேருவை போல தலை மீது இரண்டடி உயரத்திற்கு கட்டி வைப்பாராம் தண்ணீர் ஜடைகளிலிருந்து வழிந்தோடும் சாக்ஷாத் சிவபெருமான் அபிஷேக கோலத்தில் காட்சி தருவது போல இருக்குமாம் நீராட செல்லும் போதும் திரும்பி வரும் சிவநாராயண நாமாவளிகளையும் தேவார திருவாச பதிகங்களையும் தம் கூட வரும் சிறுவர் குழாமுடன் பாடியபடி சுவாமிகள் மகிழ்வாராம் வேலநத்தம் மக்கள் பெரும்பாலும் நெசவாளிகள் அவர்கள் தொழிலுக்கு இடையூறின்றி மாலை நேரங்களில் சிறுவர்களின் பெரியோர்களையும் ஒன்று கூட்டி பிரார்த்தனை ஜபம் செய்ய பழக்கி அவர்களை நல்வழிப்படுத்தினார் பகல் நேரங்களில் சுவாமிகள் பல நண்பர்களுக்கு ஆன்மீக துறையிலும் வேதாந்த தத்துவங்களிலும் பாடல்கள் சொல்வாராம் பவுண்டு இருந்த இடத்திற்கு பக்கத்தில் சிறிது புறம்போக்கு நிலத்தை ஆர்ஜிதம் செய்வதற்கான முயற்சியில் ஊர்காரர்களை ஊக்குவித்து வெற்றி தாமும் கட்டிட வேலையில் இறங்கி சுவாமிகள் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவித்தார் தாம் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்த அந்த கற்பாரியையும் உள்ளடக்கி அதன் உயரத்திற்கு அடி நிலத்தை உயர்த்தி அதன் மீது கட்டிடம் எழுப்பியுள்ளார் பக்கவாட்டில் உள்ள அறையில் இந்த குகைப்பதி குகை பகுதிக்கு செல்ல மரப்படிகள் உண்டு சைவ சமய குறவர் நால்வர் படத்தை தமது திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்து தினசரி வழிபாட்டுக்கு முறை வகுத்து தியான சுலோகங்கள் பதிகங்கள் பாசுரங்கள் முதலானவற்றையும் தேர்ந்தெடுத்து இவைகளை நோட்டு புத்தகங்களில் எழுதியும் தந்து எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆசிரமத்தில் கூடி தெய்வ வழிபாடு செய்ய ஏற்பாடுகள் செய்துள்ளார் சென்ற அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஊர் அன்பர்கள் தினசரி வழிபாடு செய்து வருகிறார்கள் சுவாமிகள் இங்கு தங்கியிருந்த காலத்திலேயே சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் கணக்கில் வெளியூர் சென்று தங்குவது வழக்கமாம் பாத யாத்திரையாக அல்லது பஸ் ரயில் மூலம் சூலூர் சத்தியமங்கலம் கொள்ளேகால் மைசூர் பெங்களூர் கோவை பழனி முதலிய இடங்களுக்கு சென்று திரும்புவார் சித்தலிங்க மடம் பகுதிக்கும் அடிக்கடி சென்று வருவதுண்டு அன்பு வழி ஆன்மீக வழி காட்டிய பின் இந்த ஆசிரமத்துக்கு பொறுப்பான ட்ரஸ்ட் முழுவதையும் அமைத்து தந்துவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுவாமிகள் சித்தலிங்க மடத்திற்கு சென்றார் இதற்கு முன்பும் குருநாதர் சில காலம் சித்தலிங்க மடத்தில் இருந்திருக்கிறார் ஆட்டையாம்பட்டி ஆசிரமத்தில் இன்றும் சித்ரா பௌர்ணமி தினத்தை ஆண்டு விழாவாக கொண்டாடி வருகின்றனர் அந்த புனித தினத்தில் ஏழைகளுக்கு உணவளிக்கும் மகேஸ்வர பூஜையும் ஹரிக்கதா காலக்ஷேபமும் சொற்பொழிவுகளும் நடக்கின்றன தை கிருத்திகை தினத்தன்று குருதேவரின் ஜெயந்தி திருநாளும் ஆராதனை விழாவும் நடக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்டியாம்பட்டிலிருந்து சுமார் இருபத்தி ஐந்து மைல் தூரத்தில் உள்ள எடப்பாடி என்ற சித்தூரில் அன்பர் அன்பர் கோவை சின்ன ஆறுமுக பக்தர் என்பவர் இல்லத்திற்கு சென்று நமது சுவாமிகள் அவருக்கு அருளிய உபதேசத்தை குரு சிஷ்ய சம்வாத ரூபத்தில் ஞான இன்ப வெளி என்ற நூலாக வெளியிட்டார் அந்த நூலை முடிக்கும்போது சத்குருநாதரின் திருமியனின் அருள் விலாச காட்சியை மிக அழகாக வர்ணிக்கிறார் நித்தன் நிர்மலன் என்று தொடங்கும் அந்த பாடல் பாடலில் ஆசிரியரின் சத்குரு வாழ்த்து மிகவும் நன்றாக அமைந்துள்ளது ஸ்ரீ சத்குரு ஞானானந்தகிரி சுவாமிகளுக்கு ஜெய்